பாடம் அந்நூற்றி ஐம்பத்தி எட்டு நிர்பந்தம் ஏதும் இருந்தாலே தவிர கடமையான தொடுகையை நிறைவேற்றும் வரை பாங்கு கூறிய பின் பள்ளிவாசலை விட்டும் வெளியே செல்வது வெறுக்கத்தக்கது